அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்ற உலகு முயற்சி திருவினை ஆக்கும் முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும் முயற்சியானது பல செல்வங்களை கொடுக்கும் ஆனால் தளர்ச்சியான சோம்பலானது முயற்சி இல்லாத தன்மையானது வறுமையில் கொண்டு போய் தள்ளிவிடும் இன்மை புகுத்திவிடும் முயற்சியுடையவன் செயலை செய்து கொண்டே போகின்ற பொழுது அவன் எதிர்பாராமலே பல நல்ல செல்வங்களும் அவனை வந்து சேரும் முயற்சி இல்லாதவன் நமக்கு என்ன சந்தோஷமாகத்தானே இருக்கும் இருக்கும் போதே அவன் அறியாமலே வறுமை அவனை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பது கருத்து திருவினை ஆக்கும் என்பதற்கு முயற்சியானது செல்வத்தையும் செயலையும் ஆக்கும் என்றும் பொருள் கொள்ளலாம் அதாவது திருவையும் ஆக்கும் வினையையும் ஆக்கும் முயற்சி செயலை மேலும் மேலும் செம்மைப்படுத்தும் செம்மைப்படுத்துகின்ற செயலானது செல்வத்தை சேர்த்து போகும் என்பது கருத்து முயல்தலும் முயலாமையும் தான் முயல் ஆமை என்னும் கதையாக சொல்லப்படுகிறதோ என்று நினைக்க தோன்றுகிறது ருக்வேதத்திலே நான்கு ஐம்பது ஒன்பதுல இந்த மந்திரம் துஜன்யான் சஜன்யா அவசிய கிருணோதி பிரம்மணே ராஜா தமவந்தி தேவாக இதனுடைய சாரம் விடாமுயற்சி செய்கின்றவன் செல்வங்களையெல்லாம் வெற்றி கொள்கிறான் எல்லா செல்வங்களையும் அடைகிறான் அர்த்தம் மக்களால் மதிக்கப்படுகிறான் எல்லோரையும் பாதுகாக்கிறான் தேவர்களும் அரசனும் அவனை பாதுகாக்கிறார்கள் என்பது கருத்து சிலப்பதிகாரத்தில் கோவலனுடைய தந்தை மாசாத்துவான் சிறந்த முயற்சியாளர் உழைப்பாளி செல்வந்தர் ஆனால் கோவலன் அத்தகைய முயற்சியை உடையவனாக இல்லாமல் போனான் இதனை குறித்து தேவராசர் கந்தசஷ்டி கவசம் இயற்றிய பெரியவர் குச்சேலோபாக்கியானம் என்ற தன்னுடைய நூலிலே பின்வருமாறு குறிப்பிடுகிறார் மானிடன் ஒருவன் தனக்கு அருஞ்செல்வம் வாய்க்க வென்று அனுதினம் முயற்சி தான் உயற்றுவனேல் அதனை தந்தளிக்குவன் அதால் அன்றோ ஆனபேரறிஞர் திருவினை முயற்சியாக்கும் அம்முயற்சி இல்லாமை ஈனமார் இன்மை புகுத்திடுமால் என்று அறியாறு நன்குணர்தர நவிழ்வார் என்று உபதேசித்திருக்கிறார் இனி பதவரை பார்க்கலாம் முயற்சி தலைவன் இடைவிடாது மேற்கொள்கின்ற முயற்சியானது திருவினை நாட்டின் அல்லது குடும்பத்தின் செல்வத்தை அமைச்சு நாடு அரண் பொருள் படை நட்பு ஆக்கும் இவைகளையெல்லாம் இன்பமுடையதாக ஆக்கி வளர்க்கும் முயற்சின்மை முயற்சியற்ற தன்மை இன்மை செல்வம் இன்மையை அதாவது வறுமையை புகுத்திவிடும் தோற்றுவித்து வளர்ச்சியை அழித்து துன்பமுடையதாக ஆக்கிவிடும் தலைவன் இடைவிடாது மேற்கொள்ளும் முயற்சியானது நாட்டின் அல்லது நிறுவனத்தின் அல்லது குடும்பத்தின் செல்வத்தை அதாவது அமைச்சு நாடு அரண் பொருள் படை நட்பு இவைகளையெல்லாம் இன்பமுடையதாக ஆக்கி வளர்க்கும் முயற்சியற்ற தன்மை செல்வம் இன்மையை வறுமையை தோற்றுவித்து வளர்ச்சியை அழித்து துன்பமுடையதாக ஆக்கிவிடும் முயற்சி திருவினை ஆக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்